வணக்கம் நச்சினியின் ஆயிரத்தி நாற்பத்தி ஒன்பதாவது ஏப்ரல் ஆறு இரண்டாயிரத்தி பங்குனி மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் வெள்ளிக்கிழமை இன்று ஊடகங்கள் மற்றும் செய்தித்தாள்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வாசிப்பவர் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க வலியுறுத்தி சென்னையில் நேற்று நடைபெற்ற போராட்டங்களில் எண்பத்தி ஐந்தாயிரம் பேர் கைது செய்யப்பட்டு விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த முழு அடைப்பு போராட்டம் நூறு வெற்றி பெற்று திமுக செயல் தலைவர் மு ஸ்டாலின் அறிவித்துள்ளார் சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு கர்நாடகாவைச் சேர்ந்த பேராசிரியரை துணைவேந்தராக நியமிக்கும் முடிவை ஆளுநர் கைவிட வேண்டும் என பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளாா் நாமக்கல் அருகே அனுமதியின்றி செயல்பட்டு வந்த மனநல காப்பகத்தை பூட்டி சீல் வைத்த அதிகாரிகள் அங்கிருந்த சிறுவர்கள் உட்பட எட்டு பேரை மீட்டனர் சென்னை மதுரை இடையே இரட்டைப்பாத பணி முடிவடைந்துள்ளதால் தென் மாவட்டங்களுக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே பொதுமேலாளர் ஆர் கே குல்சிரெஸ்தா தெரிவித்துள்ளார் திருச்சியில் மக்கள் நீதி மையத்தின் சார்பாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் கொள்கைகள் கமல்ஹாசனால் அறிவிக்கப்பட்டது பத்து ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக சசிகலா மீதான வருமான வரி வழக்கு சென்னை ஹைகோர்ட்டில் விசாரணைக்கு வந்தது இந்திய செய்திகள் காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க விட என்றும் இதற்காக வருகிற பனிரெண்டாம் தேதி கர்நாடகாவில் முழு பந்த் நடத்த என்றும் கனட தலைவர் வட்டால் நாகராஜ் தெரிவித்துள்ளார் தலித் என்ற வார்த்தையை எந்த அரசு ஆவணங்களிலும் பயன்படுத்தக்கூடாது என்று மத்திய அரசு மாநில அரசுகளுக்கு உத்தரவு பிறப்பித்துள்ளது உத்தரபிரதேச எம்பி சோட்டோலால் அதன் முதல் மந்திரி யோகி ஆதித்யநாத் மீது குற்றச்சாட்டை எழுப்பி பிரதமருக்கு கடிதம் அனுப்பியுள்ளார் காவிரி விவகாரம் ஆந்திராவுக்கு சிறப்பு அந்தஸ்து உள்ளிட்ட பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகளில் ஏற்படுத்திய தொடர் மாநிலங்களவை இன்று ஒத்திவைக்கப்பட்டுள்ளது மான்வேட்டை வழக்கில் நடிகர் சல்மான் கானுக்கு ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனையும் பத்தாயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது சுார் முப்பாண்டுகளுக்கு பிறகு முதன்முறையாக சவுதியில் சினிமாவுக்கு அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது இதன்படி வரும் பதினெட்டாம் தேதி முதல் திரையரங்குகள் செயல்பட தொடங்கும் என கூறப்படுகிறது இந்தியாவில் நடக்க இருக்கும் நாடாளுமன்ற தேர்தல்தான் பேஸ்புக்கின் அடுத்த குறி என்று அதன் நிறுவனர் மார்க் ஜுகர்பர்க் வெளிப்படையாக பேட்டியளித்துள்ளார் பிலிப்பைன்ஸ் நாட்டின் தெற்கு பகுதியில் சக்தி நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அளவுகளில் ஆறு புள்ளி இரண்டாக அமெரிக்காவின் தென்பகுதியான மெக்சிகோவில் எல்லை தாண்டி பலர் ஊடுருவுவதால் அந்த எல்லை முழுவதும் ராணுவத்தை நிறுத்த அதிபர் டொனால்டு டிரம்ப் முடிவு செய்துள்ளார் வணிகச் செய்திகள் ரெப்போ வட்டி அறுபத்தைந்து சதவீதமும் ரிவர்ஸ் ரெப்போ வட்டி ஐந்து புள்ளி ஏழு ஐந்து தொடரும் என ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது ஆன்லைன் வர்த்தக நிறுவனமான பிளிப்கார்ட்டை சக போட்டியாளரான அமேசான் நிறுவனம் வாங்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது உலக வர்த்தக மையத்தில் சுற்றுச்சூழல் பிரச்சினைகளை எழுப்புவதில் இந்தியாவுக்கு விருப்பம் இல்லை என வர்த்தகத்துறை அமைச்சர் சுரேஷ் பிரபு தெரிவித்துள்ளார் கடந்த மூன்று ஆண்டுகளாக பொதுத்துறை வங்கிகளில் மட்டும் ரூபாய் இரண்டு புள்ளி நான்கு ஒரு லட்சம் கோடி வாராக்கடன்கள் மரபு செலவு கணக்கில் இருந்து நீக்கப்பட்டிருக்கின்றன ஆனால் இது தள்ளுபடி அல்ல என நிதித்துறை இணையமைச்சர் ஷில் பிரசாத் சுக்லா தெரிவித்துள்ளார் ஐசிஐசிஐ செக்யூரிட்டிஸ் நிறுவனத்தின் வர்த்தகம் வெளியீட்டு விலையை விட பதினான்கு சரிந்து காணப்பட்டது கடந்த ஓராண்டில் புதிதாக முப்பத்தி இரண்டு லட்சம் முதலீட்டாளர்கள் மியூச்சுவல் பண்டில் முதலீடு செய்திருக்கிறார்கள் என அதன் தலைவர் ஏ பாலசுப்ரமணியன் தெரிவித்தார் விளையாட்டுச் செய்திகள் இந்திய கிரிக்கெட்டின் உலகம் முழுவதற்குமான ஒளிபரப்பு டிஜிட்டல் உரிமைகளை ரூபாய் ஆறாயிரத்தி நூற்று கோடிக்கு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் நிறுவனம் பெற்றுள்ளது இதன் வர்ணனையாளர்களாக பேர் நியமிக்கப்பட்டுள்ளனர் ஒவ்வொரு போட்டிக்கும் ரூபாய் ஒன்று லட்சம் ஊதியத்துடன் இவர்களை ஒப்பந்தம் செய்துள்ளது ஆஸ்திரேலியாவில் நடைபெற்று வரும் இருபத்தி ஒராவது காமன்வெல்த் போட்டியில் பளு தூக்குதல் போட்டியின் பெண்கள் பிரிவில் இந்தியாவின் மீராபாய் சனு தங்கப்பதக்கம் வென்றார் ஆடவருக்கான பளு தூக்குதலில் இந்தியாவின் குரு ராஜா வெள்ளிப்பதக்கம் என்றார் ஐ பி எல் தொடரில் கொல்கத்தா அணிக்கு தமிழகத்தைச் சேர்ந்த தினேஷ் கார்த்திக் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளார் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் இந்திய கேப்டன் விராட் கோலி தொள்ளாயிரத்தி பனிரண்டு புள்ளிகளுடன் இரண்டாவது இடத்தில் நீடிக்கிறார் ஆஸ்திரேலிய முன்னாள் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித் தொள்ளாயிரத்தி புள்ளிகளுடன் முதலிடத்தில் உள்ளார் காமன்வெல்த் பெண்கள்ட்டியில் இந்தியா வேல்ஸ் அணியிடம் இரண்டுக்கு மூன்று என்ற கோல் கணக்கில் தோல்வியடைந்தது திரைச்செய்திகள் காமெடி ஆக்ஷன் டான்ஸ் என அனைத்தையும் செய்ய தெரிந்த இந்தியாவில் நம்பர் ஒன் நடிகர்கள் என்றால் அது தளபதி விஜய்தான் என்று நடிகர் சிவகார்த்திகையன் கூறியுள்ளார் கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜு என்ற அனிமேஷன் படத்தில் எம்ஜிஆருடன் ஜெயலலிதா நாயகியாக வருகிறார் ஐ பி எல் போட்டியின் அறிமுக விழாவில் பிரபுதேவாவும் தமன்னாவும் ஆட இருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளது கார்த்திக் சுப்பராஜின் மேற்குறி படம் ஏப்ரல் பதிமூணாம் தேதி வெளியாகும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது திரையுலகினரின் வேலைநிறுத்தத்தால் படத்தின் வெளியீடு தள்ளிப்போகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அது மவுனப்படம் என்பதால் அன்றே வெளியாகும் என கார்த்திக் சுப்பராஜ் கூறியுள்ளார் இத்துடன் நற்றினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன மேலும் பல சுவையான தகவல்களை செவிமடுக்க இணைந்திருங்கள் நச்சினையுடன் நன்றி வணக்கம்